நற்றினையின் அறுபத்தி இரண்டாவது அறிவோம் அஞ்சல் தலை இருந்து ஸ்ரீதர் போன வாரம் அஞ்சல் எழுதுபொருள் அஞ்சல் அட்டை அதாவது போஸ்ட் கார்டு அப்படின்னா என்ன அது எந்த வடிவத்துல இருக்கும்னு பேசி தெரிஞ்சுகிட்டோம் அதோட அஞ்சல் தலையோடு கூடிய அஞ்சல் அப்புறம் அஞ்சல் தலை இல்லாத அஞ்சலட்டை இத பத்தியும் பேசணும் இல்லையா இந்த வாரம் அதோட தொடர்ச்சியா அஞ்சல் எப்போ எப்படி யாரால அஞ்சல் துறைக்கு கொண்டு வரப்பட்டதுங்கறத தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போலாமா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது இங்கிலாந்தோட புல்காம் அஞ்சல் அலுவலகத்துல தேடார் ஹூக்குங்கிற ஒரு தனக்கு தானே அனுச்சுகிட்ட அஞ்சலட்டை உலகத்தோட முதல் முதல் அஞ்சலட்டை இந்த அஞ்சல கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் வருஷம் ரூபாய் இருபத்தி லட்சத்துக்கு ஏலம் போச்சுங்கிறது தான் இதோட சிறப்பு இது தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல அமெரிக்காலையும் இந்த அஞ்சலட்டை பழக்கம் உருவாச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல அமெரிக்காவோட சேர்ந்த ஜான் பி கார்டன் உருவாக்கி வெளியிட்ட அஞ்சலட்டை தான் வணிக வெளியிடப்பட்ட முதல் அஞ்சலட்டை இந்த அஞ்சலட்டையோட சிறப்பம்சம் இது ஒரு விளம்பர அஞ்சலட்டைங்கிறது விளம்பரங்களை அஞ்சலட்டை மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க உபயோகப்படுத்தப்பட்டது இது இப்படி விளம்பரங்களோட வெளியிட்ட அஞ்சல் அட்டைக்கு பதிலா இங்கிலாந்து நாடு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகள்ல மக்கள் தகவல்களை எழுதி அனுப்புற வகையில அஞ்சல் அட்டைகளை பிரின் செஞ்சாங்க அந்த காலகட்டத்துல அஞ்சல் அட்டையோட ஒரு சைடு மட்டுந்தான் மக்கள் வந்து எழுத முடியும் அஞ்சல் அட்டையோட மறுபக்கம் விளம்பரம் அஞ்சல் தலை மேலும் முகவரி எழுத மட்டும் முடிகிற இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் அஞ்சல் அட்டைகள் பல நாடுகள்லயும் அந்தந்த நாட்டோட அரசாங்க அஞ்சல் துறைகள் மட்டுமே வெளியிட்டு வந்தாங்க ஆனா ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் அமெரிக்காவோட தனியார் அஞ்சலட்டை சட்டத்தின் மூலமா தனியார் நிறுவனங்களும் மற்றும் பொதுமக்கள் யார் வேணும்னாலும் அஞ்சலட்டைகளை வந்து பிரின் செஞ்சு வெளியிட அனுமதி வழங்கலாம்ட்டு தீர்மானிச்சாங்க அஞ்சல் அட்டையோட ஒரு பக்கம் மட்டும் தகவல்களை எழுதி அனுப்பப்பட்ட பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தின் மூலமா அஞ்சல அட்டையோட பின்பக்கமும் தகவல்களை எழுதி அனுப்ப வழிவகை செஞ்சது இந்தியால அஞ்சலட்டை ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி வெளியிடப்பட்டது இதோட மதிப்பு காலனா இந்த அஞ்சலட்டைகளை மக்கள் ஆங்கிலேயர்கள் அரசாண்ட இந்திய பகுதிகளில் மட்டுமே உபயோகப்படுத்த அனுமதி கொடுத்தாங்க அஞ்சலட்ட அடுத்ததா நாம தெரிஞ்சுக்க போறது அதோட வகைகள் அஞ்சலட்டை வகைகள்ல முக்கியமா மூணு வகை சொல்லலாம் முதலாவது ரிப்ளை போஸ்ட் கார்டு அதாவது பதில் அஞ்சலட்டை ஒரு அஞ்சலட்டைய தகவல்கள் சிலதை எழுதி நாம ஒருத்தருக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து அதுக்கு பதில் எதிர்பார்க்கிற சமயத்துல நாம வந்து ரிப்ளை போஸ்ட் கார்டை யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது வகை மேகதூத் அஞ்சலட்டை இந்த வகை அஞ்சல அரசாங்கத்தோட பொதுமக்களுக்கு தேவையான விளம்பரங்களையும் அதோட தனியார் விளம்பரங்களும் பிரின் செஞ்சு வெளியிடலாம் மூணாவது வகை காம்படிஷன் போஸ்ட் கார்டு அப்படிங்குற போட்டிகளுக்கான அஞ்சலட்டை இது இந்தியால பரவலவா உபயோகத்துல இருந்தது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல இடம்பெற போட்டிகளுக்கான பதில இந்த காம்படிஷன் போஸ்ட் கார்டுல எழுதிய அனுப்ப இந்த வகை அஞ்சலட்டைகள் உபயோகத்துல இருந்தது ஏன் இருந்தது அப்படின்னு சொல்றேன்னா இந்த வகை காம்படிஷன் போஸ்ட் கார்டு வகை இப்போ வழக்கத்திலேயே இல்லை ஏன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமா தற்சமயங்கள்ல தொலைக்காட்சியில இடம்பெற போட்டிகளுக்கு தொலைபேசி அலைபேசி இணையங்கள் மூலமா நடக்கிறதுனால இந்த காம்படிஷன் போஸ்ட் கார்டை கைவிட்டுட்டாங்க அஞ்சல் அட்டை அந்த காலகட்டத்துல மட்டும் இல்ல இப்பவுமே மிகவும் மலிவான அஞ்சல் சேவைன்னு சொல்லலாம் அடுத்த வாரம் நம்ம அறிவோம் அஞ்சல் தலையில அஞ்சல் எழுதுபொருள் அதாவது போஸ்டல் ஸ்டேஷனரியில மற்றொரு தகவலோட நம்ம பயணத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்